அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து எஸ் மானுவேல் இந்த அறுவை சிகிச்சையில் உலக புகழ் பெற்ற டாக்டர் பிரான் கண்டரே தற்செயலாக ஒரு விபத்து நடந்த இடத்திற்கு செல்ல நேர்ந்தது ஸ்கூட்டரில் வேகமாக சென்ற சிறுவன் ஒருவன் கட்டுப்பாட்டு இழந்து ஒரு மரத்தில் மோதிவிட்டான் மரத்தில் அவன் தலை அடிவிட்டதில் கடும் காயம் தலையிலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது இதை பார்த்த பிரான் கன்றே காரை விட்டு இறங்கி அருகே நின்ற ஒருவரிடம் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்ய கூறிவிட்டு காயமடைந்த பையனை நோக்கி சென்றார் அதற்குள் ஒரு சிறுவன் நான் சாரணது சேர்ந்தவன் காயத்திற்கு முதலுதவி செய்வது எப்படி என்று எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டே கூட்டத்தை விளக்கி காயப்பட்ட சிறுவனை நோக்கி வேகமாக சென்றான் மூளையில் அறுவை சிகிச்சை செய்வதில் புகழ் மருத்துவர் நிதானமாக செயல்படும் போது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சிறுவன் அவசர கோலமாய் செயல்படுவது எவ்வளவு அறிவீனம் நாமும் பல சமயங்களில் நம்மை பற்றி அளவுக்கு மீறி எண்ணிக்கொள்கிறோம் நமது திறமைகள் நமது பதவி நமது அறிவு இவற்றை குறித்து பெரிதாக எண்ணி விடுகிறோம் தன்னை பற்றியே அடுத்தவர்களிடம் எப்போதும் பேசுவது ஒரு மனநோய் அது தாழ்வு மனப்பான்மையில் அழியாத கால் சுவடுகள் வளர்ச்சி என்பது வெளியே தெரிவதிலும் அது உள்ளே பொங்குவதுதான் சிறந்தது உன் திறமைகளை சரியாய் அறிந்திருந்தால் நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி